கிடைக்கும் நன்றி செலுத்திகளாக இருக்கின்றவர் நாம் எல்லாரும் வாசித்து தியானிக்கலாம் அப்போ கலாத்தியர்களுடம் முதலாவது அதிகாரம் பதினாறாவது வாசனம் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் அப்போ சுலாய் சுத்த பவுளை பிதாமாயி தேவன் தம்முடைய குமாரனை பற்றி சுவிசேஷமாக புறஜாதி அறிவிக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டதாக அவர் விதமாக சொல்லுகின்றார் என்று சொல்வது தேமகுமாரனாகி கிறிஸ்தவ உலகத்திற்கு அறிவிக்கின்ற ஒரு அரிசியை நாம் அறிந்திருக்கின்றோம் இந்த நாட்களே இயேசு கருசுவை ஒவ்வொருவரும் எவ்வித விதமாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகினால் அதற்கேற்றபடி மாத்திரமே மக்கள் நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் நாம் வேத வாக்கியத்தை நல்ல முறையில் ஆராய்ந்து தேவன்புடைய குமாரனை எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்பதை நாம் நன்றாக அறிந்து கொண்டு அதன் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை விரைவாக பெற்றுக் வேண்டும் என்று தேவனாகிய கருத்த விரும்புகின்றார் கலாத்திர்களும் நேர்ம இரண்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களை வாசிக்கின்ற பொழுது இங்கே பேரில் போன்ற அப்போ சிலர்கள் ஏசுகிறிசுவை பிரசங்கிக்கு வழியாக தெரிந்து கொண்டதாகவும் பவுலை புறஜாதிகளுக்கு ஏசு கிறிசுவை அறிவிப்பதற்காக தெரிந்து கொண்டதாகவும் பவுலுங்க எழுதுவதை வாசிக்கலாம் இனிதமாக தேவனாகிய கருத்தர் தம்முடைய பப்போசலர்களை இதாகத் தெரிந்தெடுத்து அதிகாரப்படுத்தி தம்முடைய வேலைகளை விசேஷமாக தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அறிவிப்பதற்காக பயன்படுத்தினார் என்று சொல்லித்தின் சொல்லுகின்றது இந்த கடைசி நாட்களிலே பக்கத்தனாக இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதற்காகிய திருச்சபையின் தலைமையை போச தெரிந்து கொண்டு இந்த திருச்சபை அனுப்பி இதே கிறிஸ்து எதற்காக உலகத்திற்கு வந்தார் அவர் எப்படிப்பட்டவர் அவர் ஏற்றுக்கொள்கின்ற மக்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்வு உண்டு என்பதை அறிவிப்பதற்காக மாத்திரமல்ல அனுபவித்து சாட்சிகளாக மாழ்வதற்காக நம்மை அழைத்திருக்கின்றால் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் என்று தேவசத்தில் அவர் தேவகுமார் என்று பணம் சொல்லிக் கொள்கின்றார்கள் அதற்கு முன்னே அவர் தான் பிணாவாக இருந்தார் அதற்கு பின்னாலே குமாரனாக வந்தார் என்று சொல்லிக் கொள்கின்றார்கள் வேலன் சொல்லுகின்றது உலக அவர் குமாரனாகவே இருந்தார் என்று சொல்லி ஒன்று பேரில் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது பேர்தல் வீதமாக அவர் குறிக்கப்பட்டவராக இருந்தார் தமது மூலமாக தேவையிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார் என்று எழுதியிருக்கின்றது கடைசி காலத்தில் வெளிப்பட்டது நமக்காகவே என்று சொல்லப்பட்டிருக்கின்றபடியினால் அதனுடைய மேன்மை நாம் அறிய வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கின்றது நீதிமொழி எட்டாம் அதிகாரம் முப்பது முப்பத்தி வசனங்களை வாசிக்கின்ற பொழுது சாலமோனு செல்ல பிள்ளையாக இருந்தேன் நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்திலே களிபூர்ந்தேன் அவருடைய பூரகத்தில் சந்தோஷப்பட்டு மனு மக்களுடைய மகிழ்ந்து கொண்டிருந்தேன் என்று சொல்லி குமாரி கிறிஸ்து சொன்னதாக சாதமான விதமாக கிறிஸ்துக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலும் வாழ்ந்து கொண்டிருந்தவர் அதிகாரம் வாரத்துக்கு ஏறி கைப்பிடி அடைக்கிறவர் எல்லை சாதித்தவர் யார் அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன அவருடைய அறிவாயம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறபடினால் உலக தோட்டத்துக்கு முன்னே அவர் குமாரனாகவே இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கின்றபடினாலே அவர் ஆதியிலே யோவான் அப்போசன் எழுதும்பொழுது இதமாக யோவான் சூசன் ஒன்னாம் அதிகாரம் ஒன்று முதல் நாலு வரை உள்ள அவசரங்களில் இப்படி சொல்லுகிறதை வாசிக்கலாம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை அவருக்குள் ஜீவன் இருந்தது எந்த அப்போசலாக சுத்த ஏவான் இயேசுநாதருக்கு மிகுந்த அன்பாக இருந்த சீசன் அருள் நரை இந்த அருளப்பேர் ஒரு மனிதன் என்று ஒரு தீர்க்கத்தரிசு என்ற நாட்களுமே ஒரு கூட்டத்தொண்டு அவர்கள் செய்கிறார்கள் நாங்கள் சாட்சிகள் அந்த யகோசுகிரிசு என்று அறிந்து கொள்ள முடியாதபடி ஒரு ஆவியில் இருந்தார் ஆவில தேவனோடு இருந்தார் தேவனாகவே இருந்தார் இவர் மூலமாகவே சகலம் உண்டாயிற்று என்பதை அறிந்து கொள்ள முடியாதபடி அப்படி பிரசைக்கிற கூட்டங்களும் பெருகி வருகின்றது ஆகையானே குமாரனை சுவிசேசமாக அறிவிக்கும்படிக்கு என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அப்போ சொத்து பவுல் எழுந்து கொண்டார் திமுக நிறுவனம் எழுதும் பொழுது ஒன்று திமுக மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் பவுலடி வாசிக்கலாம் அன்றியின் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொண்டுகிறபடியே அது மகா மேன்மை உள்ளது தேவன் மாமசத்திலே வெளிப்பட்டார் அலே லியா ரா தேவனாகவே இருந்தார் மாமசத்தில் வெளிப்பட்டார் வாசிக்கலாம் ராவியிலே நீதி உலகம் விளங்கப்பட்டார் தேவதூர்களால் கணப்பட்டார் புரட்சாதப்பட்டார் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் மகிமையிலே ஏலெடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று அப்போசனாக விமர்சித்த போல் தேவனை சரியாக அறிந்து கொண்டவர் அவர் ஒரு நாள் இயேசுகிற ஒரு மனிதன் சொல்லி அவர் மூலமாக உண்டான மார்க்கத்தை அழைத்துவிட வேண்டும் என்று அநேக தேவ மனிதர்களை செயல் அடைத்து செய்து கல்லறிந்து கொள்வதற்கு காரணமாக இருந்தவர் அந்த இயேசு கிறிஸ்தனால் சந்திக்கப்பட்ட பிறகு மூன்றாம் மாணவரைக்கு தேவன் தம்முடைய மகத்துவத்தை காண்பித்த பிறகுதான் தேவகுமார் என்றால் யார் என்று சரியாக தெரிந்து கொண்டாரோ ஹலே லூயம் காலத்திலும் அறிந்து கொள்ள முடியாத பலர் தப்பிதமாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்மவர்கள் கவனமாக அவர் தேவனுடைய குமாரன் அவரை உலகத்திற்கு சுயசமாக அறிவிப்பதுதான் தேவனுடைய ஊழியம் என்று சொல்லி பரிசுத்திகுத வாக்கியம் சொல்கின்றது உலகத்திலே பல தெய்வங்கள் இருந்தார்கள் என்று பரிசுத்த பகுதியுதமாக சொல்கிறார் ஒன்று ஒரு எட்டாம் அதிகாரம் ஐந்து முதல் ஏழு வரை சிலங்களை வாசிக்கின்ற கொண்டு வந்த எட்டாம் ஆறு ஐந்து முதல் ஏழு வரை வானத்திலேயும் தேவர்கள் எண்ணப்பட்டவர்கள் உண்டு இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் ஒரே தேவ நமக்கு உண்டு அவரால் சகலம் அவருக்கு என்று நாமம் இயேசு கிறிஸ்து ஒரே கருத்தரும் நமக்கு உண்டு அவர் மூலமாய் சகலம் அவர் மூலமாய் நாமம் என்று சொல்லி வருசுத்த போவல் எழுதுகின்றார் வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்பட்டவர்கள் உண்டு இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்கள் உண்டாயிருந்தாலும் எழுதுகின்றார் அவர் தான் தரிசனங்களை கொடுத்து மற்ற மதத்தில் காண்பிப்பது போல ரெண்டாம் சாத்தாருடைய கூட்டங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது அவருடைய கூட்டாளிகளில் ஒரு பகுதி பூமியிலும் இருந்து கொண்டிருக்கின்றது இவர்கள் முன்னே வாழ்ந்த ராட்சசர்கள் என்று செலிபரசு சொல்லுகின்றனர் வல்லமை பெற்ற மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தியை உடையவர்கள் அவைகளையும் கர்த்த தேவன் என்று சொல்லி மக்கள் எல்லாம் வணங்கிக் கொண்டு வந்தார்கள் அளவுக்கு காரணம் இவர்களை சரியாக அறியாதபடினாலே அதனால் அந்த காலத்திலேயும் இப்பொழுதும் மாதத்திலேயும் பூமியிலும் தேவன் எண்ணப்பட்டது கருத்தார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு என்று சொல்லித்தான் சொல்லுகின்ற ஏசாயம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உண்மையல்லாமல் வேற ஆண்டவன் யார் எங்களை ஆண்டவனுமார் ஆண்டார்கள் இது உண்மை மாற்ற சார்ந்து உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்துவோம் அவர்கள் செத்தவர்கள் எ தேவனாய கர்த்தாவை ஆண்டவன் மாதிரி ஆண்டார்கள் இனி உண்மை மாத்திரம் சார்ந்த நாமத்தை பிரஸ்தாபடுத்துவோம் அவர்கள் செத்தவர்கள் ஜீவிக்க மாட்டார்கள் மாண்ட ராட்சஸர்கள் திரும்ப எழுந்திரார்கள் சாரித்து சங்கரித்து அவர்கள் பேரையும் அழியப்படீர்கள் என்று சொல்லுங்க தீர்த்து விதமாக சொல்லுகின்றார் உலகத்திலே ஒன்னு வசனி பார்க்கலாம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் ஆதியிலே தேவன் அதற்கு காலமே கிடையாது எப்போ என்று சொல்லி வரலாறு தான் விஞ்ஞானிகள் கோடிக்கணக்கான வருடத்துக்கு மட்டுமே பூமி உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்கிறார்கள் அது உண்மையாக இருக்கிற ஆண்டுகள் என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை ஆதியிலே தேவன் மானத்தை ஒழுங்கின் வறுமையுமாக இருந்தது என்றால் அதற்கு உலகம் அழிந்து போனது அதற்கப்புறம் இருந்த புதுப்பித்துதான் ஆதாமை உண்டாக்கிறார் என்று சொல்லி பணசுத்தது அது ஆறாயிரம் வருடங்கள் ஆகின்றது தெரியாதபடினாலே இனிதமாக ஆறாயிரம் வருஷம் தான் ஆசிரியர் உலகம் உண்டாகி என்று சொல்லி சொல்லுவார்கள் தப்பு என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகின்றேன் அது ஆவிகளை எப்பொழுது என்று சொல்லப்படவில்லை அப்பொழுது உலகத்தில் அவர்கள் விதமாக இருந்தார்கள் அவர்கள் ஏவனுக்குருவமாக எழுமியால் அழித்து போட்டார் விட்டு அவருடைய ஆவிகள் இப்பொழுது இரண்டாவது வாரத்தில் இருந்து இந்த பூமியில் இருந்து அவைகளை மனிதர்கள் கடவுள் கும்பிட ஆரம்பித்தார்கள் அதனால் ஆண்டவன் எங்களை ஆண்டார்கள் நாங்கள் அவர்களை வணங்கிக் கொண்டிருந்தோம் எங்களை ஆளுகை செய்தால் எழுதியிருக்கின்றது போல அப்படிப்பட்ட தீய சக்திகளை மனிதர்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் காணும்பொழுது காற்று பலமாக அடிக்கின்ற பொழுது வாயு பகவான் என்று சொல்வார்கள் பலமாக வந்து மக்களை அழித்து கொண்டு வர்ண பகவான் என்று சொல்வார்கள் அக்கிலே காட்டை கொடுத்துகின்ற பொழுது அக்கிலி பகவான் இப்படி தங்களை விட அதிகமான சக்தி வாய்ந்தவர்களை கடவுள் என்று வணங்குகின்ற அப்படி அந்த காலத்திலே அவர்கள் ஜ அளிக்கப்பட்டு போனார்கள் அந்த ராட்சசர்கள் மனுஷகுமாரத்தோடு தொடர்பு வைத்தபடினாலே பூமியிலே பலவான்கள் உருவானார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது அதனால் முதல் உலகம் அளிக்கப்பட்டது என்பதை நம்ம வாசித்திருக்கின்றோம் உலகத்துக்கு அனுப்பின நோக்கம் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் ஆகியன சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆணியன் சொல்லுகிறார் தமிழை குமாரனை புரட்ச ஆலியிடத்தில் சுவிசேசமாக அறிவிக்கும்படி என்னை தேவன் அனுப்பினார் என்று மறுசுத்த ஆணியார் கலாச்சார மேலாண் ஐந்தாவது காலம்ரவேறி பிறந்தவரும் நியாயப்பிரமானத்திற்கு கீழானவரும் ஆகி தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று சொல்லித்தம் வேதம் சொல்லுகின்றது அதுவரையிலே பெரும்பகுதி மக்கள் ராட்சஸ்களையும் வணங்கி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நம் விதத்தில் வாசிக்கின்றோம் அதிகமாக தேவன் நம்முடைய குமாரனை அனுப்பினர் எதற்கு என்பதை இறமக்கள் எண்ணாக புரிந்து அந்த நல்ல அனுபவத்தை நாம் என்பதை அறிந்து பிலாவாகி தேவனுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் என்று தேவசனத்தில் கேட்டுக் கொள்கின்ற ஒன்று யோகன் செய்கிறான் குமாரனை உலக ரசிகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறவன் அவனிலே தேவன் இழைத்திருக்கிறார் அவரும் தேவனில் நினைத்திருக்கிறான் என்று சொல்லித்த யோவான் மகிழ்வுகின்றார் தேவனுடைய குமாரம் என்று அறிக்கை எடுகிறவன் மாத்திரம்தான் தேவனிலே நினைத்திருக்கிறான் அவரும் உலக ராக அனுப்பாட்சோம் என்று சொல்லித்தான் சொல்லுகின்றார் உலகத்திற்கு வந்தது பாவிகளை ரட்சிப்பதற்காக அந்த மனிதர்கள் வணங்கி கொடுத்த ராட்சி இருக்கிறார்களே அவர்களுக்கு எதற்கு வந்தார்கள் தெரியுமா மனுஷனை அழிப்பதற்காக நாம் இருந்த இடத்திலே மனிதர்கள் உருவாக்கிவிட்டாள் என்று பொறாமை கொண்ட அசுத்தாவிகள் மனிதனுக்கு கடவுளை போல காட்சியளித்து நன்மை செய்யும் என்று காட்சியளித்து பல குலத்தை கொண்டே இருந்து வந்து கொண்டிருக்கிறது சொல்லும்பொழுது அவன் புரிடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வேறென்றுக்கும் வராது என்று சொல்லி இருக்கின்றது இப்பொழுது இயேசு கிருசுவை பிணாமணவன் அனுப்பியிருப்பது மனித குலத்தை ரட்சிப்பதற்காக இங்கு ஒன்றிய ஒன்றாம் காலம் வாசிக்கின்ற பொழுது கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்றும் எல்லா அங்கீகரிப்பு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாக இருக்கின்றது அவர்களின் பிரதான பாவி நான் அவர்களின் பிரதானமான பாவி நான் அந்த லட்சி பேர் அடைந்து கொண்டபடியினாலே கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு அவர் இருக்கின்றார் கடல் என்றுற்பதற்கும்பதை அறிந்து கண்டு அனுபவிக்காதபடியினாலே அதை குறித்து சொல்வதற்கு தயக்கமாக இருக்கின்றது ஒருவேளையிலே அவங்க கடவுளங்களுக்கு நன்மை செய்து இருக்கிறார் எந்த சிறையில் தப்பிதமாக எண்ணங்கள் உருவாதம் என்ன தெரியுமா இயேசுநாதன் உலகத்திற்கு அனுப்பிய நோக்கத்தை அடையாமல் இருக்கின்ற காரணம் அறிவித்தவர்கள் அறிவிக்கும்படி அனுப்பப்பட்டவர்கள் மாத்திரம் தான் சரியாக அறிவிக்க முடியும் அவரவர்களாக பிழைப்புக்காக தொழிலுக்காக வருமானத்துக்காக புகழுக்காக பேசுநாதரை கடவுள் என்று அறிவிக்கின்றவர்கள் அதை செம்மையாக அறிவிக்க முடிகிறது இல்லை ஆகியனாலே கிறிஸ்தவம் மார்க்கும் இன்றைக்கு வெற்றிப்பை அடைந்து கொள்ளாத ஒரு மார்க்கமாக காணப்படும் என்பதை உணர்மத்திலே சொல்லிக் கொள்ள ஆசைப்படும் ஆலியாகவும் கேரள அதிகாரம் ஐந்து முதல் ஏழு வரை உள்ள வசதத்தை வாசிக்கின்ற பொழுது உலாமாக தேர்ந்த முறை குமாரணை உலகத்திற்கு அனுப்புவதற்கு முன்னால் மனுஷனுடைய அக்கிரமம் பெறுகின்ற இடத்திலும் அழிவையே உண்டு பண்ணினார் என்று சொல்லி பெறுகிறது என்றும் இருவேத்து நினைவுகளின் இருவேத்து நினைவுகளின் தோற்றம் இல்லாமல் நித்தமும் பொல்லாதே என்று சொல்லி கருத்தர் கண்டுசனைக்கு விசதம் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரு பிராணிகள் ஆகாய்த்துறை நிகரம் பண்ணுவேன் நான் அதனை உண்டாக்கிறது மனஸ்தாபமாக இருக்கிறது என்றால் உலகத்திற்கு அனுப்பாதே அந்த அக்கிரமம் செய்த மக்களுக்கு எல்லாம் அழிவை கொடுப்பதே தேவடி திட்டமாக இருந்தது என்று சொல்லி வைத்தனம் வாசிக்க முடிகின்றது அந்த பட்டணம் அழிக்கப்பட்டது எழுதியிருக்கின்றது நமக்கோ காலம் நிறைவேறின பொழுது தேவ நம்முடைய அனுப்பினது தெரியுமா மனிதன் அழிந்து புகாதபடி அவரை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக அறிவிப்பா இந்த ரட்சிப்பின் செய்தி சரியாக மக்களுக்கு அறிவிக்காதபடியினாலே இன்றைக்கு மனித குலம் எல்லாம் பாவத்தில் அழிந்து கொண்டே போய்கொண்டிருக்கின்றது யாருக்காகவோ தீ கொளித்தி சாக வேண்டும் மக்கள் முன்னுக்கு வந்து செத்துக்கொண்டிருக்கிறார்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற விருப்பம் இல்லாதபடி அந்த ரட்சிப்பை சரியாக மக்களுக்கு அறிவிக்காத ரட்சிப்புக்காக ஆண்டு இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டு சில வசனத்தை வாசிக்கின்ற பொழுது இங்கு ஏசு குருசு செல்வதை வாசிக்கலாம் நூக்கா ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டு முதல் ஏசு குருசு சமாரியாவுக்கு சென்று அங்கிருந்து எருசலேமுக்கு போக வேண்டும் என்று விரும்பி நம்முடைய ஊழியர்காரலை முன்னதாக ஆயத்தப்படுத்தும்படியாக அனுப்பினார் அவர் அப்படியே சொல்கிறார்கள் ஊருக்கு வருகிறார் அடுத்து எருசிலேமுக்கு போகிறார் என்று தெரிந்தவுடனே அந்த ஊர் மக்கள் அவருக்கு இடங்கோடு காலும்படி எங்கள் ஊரிலேயும் இருக்க வேண்டியதானுக்கு ஏன் போக வேண்டும் என்று மாற்தடம் சொன்னதாகவும் அந்த நேரம் இயேசு அவர்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பாத போல் காணப்பட்டபடினாலே சீசர்கள் ஆண்டவரிடத்தில் வந்து ஆண்டவரை எலியா செய்தது போல வாரத்திலிருந்து அக்கிடி அறக்கிளை அழித்து விடலாம் என்று சொல்லி கேட்கிறார்கள் அகையினால் ஆண்டவர் சொல்கிறார் அழைப்பதற்கு வரவில்லை ரட்சிப்பதற்காக கிறிஸ்தவ மதத்தை மாற்று ரஷிப்பதற்காக வரவில்லை உலகத்தில் எல்லா மக்களை ரட்சிப்பதற்காக பாவிகளை கிறிஸ்தவ உலகத்தில் வந்திருக்கிறார் ஹலே இந்த ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லாதபடியினாலே கிறிஸ்தவ மதத்தவர்களும் உலகத்தில் மக்களும் இன்றைக்கும் பாவத்திலே வாழ்ந்து அழிந்து கொண்டே இருக்கிறார்கள் கடைசி நாட்களுக்கு துணிச்சபை அனுப்பியிருக்கிறார் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் ஒன்னாவது ஆறு எழுபத்தி ஆறு லட்சங்களை வாசிக்கின்ற பொழுது இன்று யோகா சாணம் பிறந்த பொழுது எதற்காக வந்திருக்கிறார் என்று உலகத்துக்கு அறிவிக்கும்படியாக முன்தூதனாக அவரை அனுப்பியிருந்தபடியினாலே அதை யோகா சாருடைய தளப்பனாய் விதமாக தீர்க்க சொன்னார் என்று நாம் இப்பொழுது வாசிக்க பிரியமான தேவசானனே இதனமான தேவன் உலகத்தோருக்கு மட்டுமே எல்லாவற்றையும் அறிந்திருந்த போதிலும் அந்தந்த காலங்களிலே அவருக்குரிய மனிதர்களை உருவாக்கி அவர்கள் மூலமாக இந்த நற்செய்திகளை உலகத்துக்கு அறிவிக்கிறார் என்று சொல்லி நீயோ பாலகனே உன்னதமான உடைய திருக்கத்தரிசேடுவாய் நீ கருத்தருக்கு வழிகளை ஆயத்தமண்டமும் நமது தேவனுடைய உருக்கமான இறக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவமன்னிப்பாக இரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய் இப்பொழுதுல என்ன நடக்குது வீடு வெட்டி தருவார் பகலிகளை பாவத்திருந்து விடுதலையாக வேண்டும் என்று சொல்வதற்குரிய உபதேசம் இன்றைக்கு இல்லாமல் போய்கிட்டபடியால் சிறு ஆட்களே கருத்து துணிச்சனை எழுப்பியிருக்கிறார் பிரியமான சம்பாத்தியம் பண்ணிப்பை உண்டுபடி வைத்துவிட்டு போயிருக்கிறார் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருந்த போதிலும் அதை கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை என்பதை உங்கள் மத்தியில் சொல்லிக் கொள்ளுகின்றோம் இவ்வளவு சிறு உண்ணமதியான பதினான்காவது வாசிக்கின்ற பொழுது இதாயலாம் மீட்பு நமக்கு உண்டாக இருக்கிறது எப்படி கிடைக்கும் எப்பொழுது கிடைக்கும் என்றுதான் இன்னைக்கு மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிறர் கும்பிட்டு உடனே அழுதை திமித்த உடனே மீட்பு கிடைத்து விட்டது அப்படி கிடைக்கவில்லை என்று பரிசுத்தேன் வாக்கி நமக்கு விளக்கம் தருகின்றன ிப்பை உலகத்துக்கு பிரசித்தப்படுத்த வேண்டும் என்ற அறிவிக்கும்படி என்னை தெரிந்து கொண்டார் அப்போ சொல்லும்போது அதிகாரம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு வருஷங்களில் சொல்லுவதை வாசிக்கிறான் சகல தேசத்தாரு பிரசிக்கப்படவும் வேண்டியது தொடங்கி அதற்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அப்போது பார்த்து ஆண்டவர்கள் சொல்லுகின்றார் மனம் திரும்பி பிரசிக்கப்படுகின்றது பாவ மன்னிப்பு பிரசிக்கப்படவில்லை பாவ மன்னிப்பாகி ரஷ்மைப்பை கொடுப்பதற்காக தான் வந்தார் ஆனால் மக்கள் யாரும் பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் இந்த ரட்சிப்பை எப்படி பெற்றுக் கொண்டோம் என்பது நன்றி மற்றவர்களுக்கும் இந்த ரட்சிப்பை குறித்து சரியாக பாவத்தினால் கிடைக்கிற தண்டனைகளையும் அழிவையும் குறித்து எடுத்துரைப்பதோடு அதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதால் கிடைக்கிற மேன்மைகளை மக்களுக்கு எடுத்துரைத்து பாவிகளை தேவன்னைக்கு அழைத்துக் கொண்டு வரக்கூடிய மக்களாக நாம் எல்லாரும் மாற வேண்டும் என்று சொல்லி ஆவியான திருமணம் பெற்று இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி முப்பத்தி எட்டு வசனத்திலே பெந்தகோச நாளிலே பரிசுத்தானியினர் வல்லமையாக இறங்கி அப்போசனோடு கூட சேர்ந்த மக்களை ஆளுநர் செய்த பொழுது அவர் எல்லாரும் கூடி வந்த மக்களுடைய பாஷைகளிலே தேவருடைய மகத்துவங்களை பேசுவதை அந்த அந்த ஜீவர்கள் எல்லாரும் கேட்டபொழுது இருயத்தில் நாங்கள் இந்த பரிசுத்தாவை பெற்றுக் கொள்வதற்கு தேருடைய வாக்கு தத்துவத்தை எங்களிலே நிறைவேற செய்வதற்கு என்ன செய்ய என்று கேட்டவர்களுக்கு பேரிடர் விதமாக பதில் சொன்ன ஒரு வாசனத்தில் அமங்கே வாசிக்கலாம் பெ மன்னிப்பாகட்சிப்பை தெரியப்படுத்துவதற்காக முன்னாக கடந்து போவார் என்று சொல்லி கொடுத்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டுசாரம் பெற்றுக் கொள்ளுங்கள் அழுது எழுத ஜெவ மண்ணுகள் பாவ மன்னிப்பு கிடைக்கும் அழுது எழுந்த ஜெவ மண்ணுகள் பரிசுத்தாவி கிடைக்கும் என்று மக்களை அள வைத்து விட்டார்களே சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் என்பது உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் உலகத்திற்கு வந்தது நம்ம கொண்டே வாழ வைப்பதற்காக மகிழ்ச்சியோடுகளுக்கு ஆராதனை செய்ய வைப்பதற்காக மகிழ்ச்சியோடுகளுக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு என்று எழுதியிருக்கிறார் பாவத்தின் படுகொலில் இருந்து ஒரு மனுஷனுக்கு விடுதலையாக்கப்படுகிறான் என்று சொன்னால் இதனுடைய மேன்மையான வாழ்க்கை உலகத்தில் எங்குமே கிடையாது என்பதை அறிவித்துக் கொள்கின்றோம் எல்லா மதத்தவரும் கர்மத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று விரும்பிதான் அவர்கள் புண்ணிய யாத்திரைகளுக்கு செலுகின்றார்கள் தீர்த்தமாடுகின்றார்கள் திறமை செய்கின்றார்கள் யோகம் செய்கின்றார்கள் தியாகம் செய்கின்றால் இல்லாமே கர்மத்திருந்து விடுதலை ஆக வேண்டும் என்பதற்காக தான் ஆனால் கர்மத்திருந்து விடுதலை ஆகவில்லை என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள் காசிக்கு போய் கர்மன் தோலைகள் என்று சொல்லுவார்கள் கர்மன் இருக்கிறார்கள் அப்போ சொல்ல மன்னிப்புகள் பெற்றுக் கொள்ளுங்கள் அலேந்திரும்போது பாவ மன்னிப்பு எரிசலையும் தொடங்கி சகல தேசத்தாருக்கு அவருடைய நாமத்தினால் பிரசரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் எப்பட் ஞானம் எடுக்க போகும் பொழுது ஞானம் அறிக்கை செய்யும் பொழுது அந்த மன்னிப்பு கிடைக்கும் என்று வேதம் தெளிவாக சொல்லியிருந்த போதிலும் இன்றைக்கு அந்த ஏற்றுக்கொள்ளாத மக்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் உலகத்திற்கு அனுப்ப நோக்கத்தை அறியாதபடிக்கு எதோ ஆசிரும் பட்டாளம் ஆசீர்வாதம் கிடைக்கும் பொய் அளிப்பதல் காண்பிக்கி தேவன் திருமணம் பெற்றுகிறார் பதினாறாம் வாசிக்கின்ற பொழுது பரம தரிசனங்களை கண்ட பதிலை பார்த்து பணி ஆழ்ந்த சீசன் சொல்லுகின்றார் என்னொழுதை பாவங்களை எப்படி ஆகும் என்று சொல்லி வேதத்தில் ஒரு சீசனத்தில் குருடனாக இருக்கிறான் பார்வையிடையாக நடத்தொன்பது மக்களவை நம்பி விடுகின்றார்கள் வேதம் அப்படி சொல்லவில்லை என்பது உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகின்றேன் உலகத்தில் இருக்கும்போது நேரடியாக மன்னிப்பு கொடுத்தார் உயிர்த்தலந்து பிரலகத்துக்கு சென்ற படகு அந்த அதிகாரத்தை அப்போது கொடுத்திருக்கிறார் புதிய மன்னிப்பு கண்டு ஞான சாதம் பெற்றுக் கொள்ளுங்கள் சரியாக இல்லாது கேள்விப்படாத பெற்று கொண்டு தவறுகள் பரிசுத்தாவிப்பெறாமல் போய்விட்டார்கள் செய்கின்றார் எப்படி செய்கிறார்கள் தெரியுமா அந்த வார்த்தைகளை பிரசீகிக்க வைத்து அதை சுவாசிக்கிற மக்களுக்கு அதை கொடுக்கிறார் சொல்லுகின்ற படினால் பிரிக்க கேள்விப்படமாட்டால் எப்படிப்பார்கள் என்றுதான் இந்தியாவில் படித்துக் கொண்டு வந்துவிட்டு புத்தகங்களை படித்துவிட்டு மற்றது பிரசங்கத்தை அப்படியே காப்பி எடுத்துக்கொண்டு அப்படியே மனப்பாடம் அணிவித்துக் கொண்டு இப்படி ஊழியம் செய்து முறையா மாற்றுகிற கூட்டங்கள் நம்முடைய குமாரனை புற ஜாதிகளுக்கு அறிவிக்க முடியாது என்னை ஆரம்பிச்சி வரிசத்தில் அவருக்கு பரமதரிசனம் கிடைத்தது கிறிஸ்தவ மதத்தை மார்க்கட்டை அழித்துக் கொண்டு வந்த மனுஷன் உயிதமாக ஒரு கூட்டத்தால் அங்கே பொது பண்ணி கொண்டிருக்கிறாள் என்று கேள்விப்பட்டு அந்த நாட்டுக்கு வர வேண்டும் என்று அதிகாரம் பெற்றுக் கொண்டு வந்த மனுஷனை வழியில் வரும்போது ஒளி அவரை சந்தித்து கடினமாக இருக்கும் என்று சொல்லி சத்தம் கேட்கின்றது அவர் ஆண்டவரை நீ யார் என்று நீ துன்படுத்து நெசுகன் ஆகிய நானே என்று சொல்லுகின்றார் நான் என்ன செய்ய சத்தமாக இருக்கிறேன் மகளியில் பாவம் எண்ணிக்கப்பட்டு விட்டது உடலை எழுந்த ஊழியத்தை எங்கள் மூலமாக ஆண்டவர் கொடுத்த இந்த உபதேசத்தை கொண்டு வராத வீடுகளில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லக்கூடாது அப்படி வாழ்த்துக்கள் சொல்லுகிறோட சுருக்கைகளுக்கு பங்காளிகளாக இருக்கிறான் என்று சொல்லி த்திலே நாம் இப்படி வாசிக்கலாம் ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை சொல்லாமலும் இருங்க வாழ்த்துகள் சொல்கிறவன் அவனுடைய அவனுக்கு வாழ்த்துகள் சொல்லுகிறவன் துர்கிரியும் பங்குள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்லி பரிசுத்தோவான் நிமிடமாக எழுதுகிறார் புதிய மாணவரே யாரும் எதையும் சொல்லலாம் எப்படியும் சொல்லலாம் பைபிள் வைத்திருக்கிறேனால ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணி விடாதுங்க இல்லாத ஒன்று பிரசுகித்தால் அவன் தேவனுடைய மனுஷன் அல்ல என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தாவியான சொல்லுதான் தேவகுமாரனை உலகத்திற்கு சுவிசேஷமாக அறிவிக்கும் முடியாத இந்த திருச்செமையை கருத்து கடைசி காலத்தில் எழுப்பியிருக்கிறார் உலகத்துக்கு வந்தது பாவமல்லி பாய் இரட்சிப்பை கொடுப்பதற்காக அந்த ரட்சிப்ப ஒரு மரிசை பெற்றுக் கொள்ளாவிட்டால் தேவகுமாரன் சரியாக அறிந்து கொள்ளவில்லை விசுவாசிக்கவில்லை பாதிகளை உண்டாக்கி வைத்துவிட்டு கடந்து போயிருக்கிறார் அதை எப்படி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அப்போ சொல்களுக்கு கட்டளை கொடுத்து அந்த அப்போசூல் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது வேதமே பொய் என்று சொல்லுகிற பொய்யினுடைய கூட்டங்கள் பெருகி வந்து கொண்டிருக்கிறார் இந்த வேதத்தை மாற்றி எழுத வேண்டும் என்று சொல்லி பல தடவை எழுதி அதைத்தான் கத்து அளிக்கிற கை கொண்டு வருகிறார்கள் நிரந்தரமாக கை கொள்ள போகிறார்கள் எல்லையை நாம் ஏற்றுக்கொள்ளாதபடி கருத்தில் வைத்திருக்கிற இந்த வேத புத்தகங்களை சரியாக பாதுகாத்துக் கொண்டு இதே போன்ற எடைசேர்களை நாம் பாதுகாத்து சேகிப்பதற்கு கவனமாக இருக்க வேண்டும் என்று உங்கள் மத்தியிலும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் அப்படி பவுலிடத்தில் சவுலிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார் என்ன செய்ய சுத்தமா போது ஆண்டவர்களுக்கு நேரில் சொல்லி கூட பின்னால மூன்றாம் எடுத்துக்கொண்டு போனார் உண்மைதான் உபதேசத்தை தருவதற்கு ரெட் வழியை காண்பிப்பதற்கு தேவந்த முடி ஊழியர்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அந்த அதிகாரத்தை கொடுத்த பிறகு அவரை ஓவர் பண்ண மாட்டார் என்பது சொல்லிக் கொள்கிறேன் உலக பிரகாரமான அரசாங்கத்தில் கூட சின்ன அதிகாரிடத்தில் வில்லேஜ் ஆபிஸ் கையெழுத்து வாங்கிதான் தாசில்தார்ட்டு போடும் யாராவது மேலே போட அனுப்புவார் தம்பி அங்க போய் எழுத்து வாங்கிட்டு மாற்றி அவர் கையெழுத்து போட்டுவிட்டு அனுமதி கொடுத்து விட்டா செல்லாம் என்று சொல்லி கோர்த்து துருப்பாக்கிவிட முடியும் அதனாலே இறைவனுடைய சட்டங்கள் இருக்கின்றதே அது மிக மகா பயங்கரமான சட்ட திட்டங்கள் ஒரு சட்ட திருத்தங்களை மீறி எண்ணுகின்றார்கள் அவர்களுக்கு அந்த வாழ்வு தரப்படுகிறது என்பது எழுத்தினுடைய உறுப்பாய் ஒளிந்து போதை பார்க்கிறோம் இந்த மானமும் புவி ஒளிந்து போது நலமாயிருக்கும் என்று சொல்லி அணை சொல்லி இருக்கின்ற வசனத்தை உறுதிப்படுத்த வேண்டும் நிலைநாட்ட வேண்டும் அதன்படி மால வேண்டும் என்பதற்காக தான் ஒரு பொரு சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு மனுஷர்களை கூட்டிச் சேர்ப்பதற்காக பணம் சம்பாதிப்பதற்காக புகழ் தேடுவதற்காக அல்ல மனுமக்களை சேம குமாரனுடைய திட்டத்தின்படி வாழ வைப்பதற்காக பேசுகாத உலகத்தில் வந்த நோக்கத்தை மனுமக்களை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்பதற்காக சபை உருவாக்கப்பட்டிருக்கின்றபடியினால் வெற்றிப்பை நாம் தைரியமாக அழுத்தமாக சொல்லுகிறோம் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் அங்கே அனினியாவை தேடி போகின்றார் சவுல் அந்த ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கிறார் அனினியாவிடத்தில் பிடித்திருக்கிறேன் போய் ஜபமது அவர் என்று அதிகாரம் பெற்று வந்தவர்களிடத்தில் என்ன அனுப்புகிறேன் என்று சொல்லி கேட்ட போது இல்லை அந்த அனினியா வந்து ஜபித்தபொழுது அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது அவனுக்கு பார்வை கிடைத்த கடவுளுடைய தரிசனத்தை பெற்றவன் கடவுளோடு பேசினவன் கடவுளான குருடனாக்கி விட்ட பிறந்த கண்ணை யாரு திறக்கப்பட்ட மனுஷன் தெய்வீகத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியாதபடி குருடலாக இருக்கின்றபடினால் கண் திறக்கின்ற ஒரு ஊழியத்தை அன்றைக்கு கொடுத்தது போல இன்றைக்கும் கொடுத்திருக்கிறார் என்பதை புகழ் மத்தியில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுறமாக பவலை மறுபடியும் வளர்த்து அப்படியான விசுவ முதலாவது என்ன கிடைக்கணும் தெரியுமா பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும் இப்ப இயேசினரை விசுவாசித்தவுடன் அவர் பாஸ்டலாக பிரசங்கியாகணும் அற்புதம் நடத்துவதற்கான மரம் கிடைக்கணும் அதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறாள் பாவ மன்னிப்பு கிடைச்சாச்சான் அது எப்படி என்ன கிடைக்கும் மனுஷனா இருந்தா பாவம் சரி இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த வசனத்திற்கு கிடைத்தது கேட்டால் அது சொல்ல இயலாது என்பது உங்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டே பெண்ணெட்ட விசுவாசத்தினால பாவம் எண்ணிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டு சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும் அவள் இருளை விட்டு வழி நடத்திருக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவ் செய்து கொண்டிருக்கிறது சாத்தானுடைய அதிகாரத்துக்கு செய்ய முடியாது அதிகாரியெல்லாம் சாத்தானாக இருக்கிறபடியால் எந்த நேரத்திலும் தூங்கும் போது விழித்திருக்கும் போது எப்பவும் அவரை பாவன் சீக்கிக் கொண்டே காரணம் அதிகாரம் எல்லாம் கரத்தில் இருக்கின்றது உலகம் பொல்லாத எல்லா மணியிலும் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் அதிகாரத்தை விட்டு தேவனத்துக்கு திரும்பும்படிக்கு கண்களை திறக்கும்படிக்கு இப்பொழுதுக்கு அடுப்புறீர்கள் என்று சொல்லி பவுனை கற்பரி விதமாக அழைப்பதாக சொல்கிறார் குரூடனாக இருந்த பவுல் ஒரு அநீதியாளி மூலமாக கண் திறக்கப்பட்டது அதற்கப்பறவர் பாவம் போது கவலைப்படுவதற்கு இணைச்சார் தெரியுமா அப்போ சில இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வாசிக்கிறார் இப்பொழுது தாமதிக்கிறது என்ன எழுந்து கர்த்துடைய நாமத்தை தொழுதுகொண்டு ஞான ஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படும் என்று சொல்லி அப்போ சுனாக அழைப்புக்காக அதிகாரப்படுத்தப்பட்ட தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரத்தை பாவம் போக கழுவுவதற்காக ஒரு ஞானஸ்நானத்தின் மூலமாக பாவம் கழுவப்பட வேண்டியதை கள்ள பிரசியுமார்கள் ஞானஸ்நானத்தைப் பற்றி பிரசையும் கிழவும் பிரசிங்கிச்சு ஆழ்களை வராது தெரியாதப்பா இப்படிதான் ஊழிய பிரபலமான ஊழியாரி தெரியும் ஆரம்ப காலத்திலிருந்து அவரோடு கூட ஊழி செய்து கொண்டிருந்த ஒருவர் நம்மோடு அங்கிருந்து விலகி வந்து நம்முடைய ஊழியத்தில் பல காலம் இருந்து பிறகு விட்டு கடந்து நித்திரடைந்து போய்விட்டார் இந்து மக்கள் வந்து தீவிரமாக அவரோடு கூட ஊழி செய்து கொண்டவர் ஒரு பயங்கரமானது மருத்துவர்கள் குணமாக்க முடியாதபடி பெய் கோயில்களில் பல மாதங்கள் மரணங்கள் படுத்து கிடந்தவர் அண்ணாச்சி பையன் ஒருவர் இப்படி மெர்கண்டல் பேங்க்ல மேனேஜராக இருக்கிறார் அவர் நம்முடைய காலேஜில் படித்துக் கொண்டது சபைக்கு வந்து விசுவாசியானவர் இவர் அவருக்கு அதனை சொல்லிக் கொடுத்து பேசுனாத என்ன சொல்ல தெரியுமா கொள்ளேர் கடவுள் ஒரு ஆசிர்வாதத்துக்காக ஒரு கூட்டம் போடுவார்கள் வியாபாரிகள் எல்லாம் கூப்பிட்டு எவ்வளவு கொள்ளைச்சாலும் சரி கள்ள வச்சிருந்தாலும் சரி அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா உலகத்துக்கு அறிவிக்க முடியாத பிரியமான தேவ ஜனமே பாபத்தில் விழுந்து கொண்டிருக்கிற மக்களை விடுதலையாக்குவதற்காக அதிக உபதேசம் கொடுத்து கடைசியாக அவரை கொண்டு வந்தார்கள் அழைத்துக் கொண்டு வந்து அதற்காக பாவ வரிக்கை சீலை உபதேசம் எடுத்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து நிமிர்ந்து நிமிட நிமிந்து கடைசி ஆள் கட்டமாக நடந்து அபிஷேகம் பெற்று அப்படி வரை குடும்பத்தை நடத்துவதற்கான எல்லாம் பலனும் வந்துவிட்டது அவருக்கு கடவுளுக்கு ஊழியம் செய்து ரொம்ப ஆசை நம்முடைய ஊழியம் ஆரம்ப காலம் அப்பொழுது யாரையும் ஊழியத்துக்கு நடந்து எடுப்பதற்கான உத்தரவு நமக்கு கொடுக்கப்படவில்லை அவருக்குரிய கால வசதியும் இல்லை அதனால இவர் இவரிடத்தில் ஒரு பிரபலமான போதத்தில் போய் சேர்ந்தார் என்றும்பியாக ஊழி செய்தார்கள் அப்படி இருக்கும் போது இவருக்கு ஒரு சந்தேகம் தம்பி சிஎஸ்சி போனா சாணத்தை பெருந்து அபிஷேகம் பராட்டி போனா பரவாயே இந்த வசனத்தை அங்கேயும் சொல்லலாம் கேட்ட பொழுது அண்ணே சில்லரை கிடைக்காது அப்படின்னா என்ன ஊழிய தெரியுமா சில்லற ஊழியர் பிரியமான தேவச்சாரம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் சாபமும் ரோகமும் கவலைகளும் கண்ணீர்கள் வந்து இருக்கின்றது அதை நாள் பாவத்திருந்து விடுதலை கொடுப்பதற்காக இயேசு உலகத்துக்கு வந்தார் நம்முடைய குமாரனை புறஞ்சாதிகளிடத்தில் சுயசேஷமாக அறிவிக்கும்படி Hallelujah மற்ற மதத்தில் உள்ளார்த்தளை சரியாக காண்பிக்க மகாத்மா காந்தி சுயசரிதை என்ற புத்தகத்தை எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறார் கிறிஸ்துநாத உபதேசங்கள் மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமானது இந்தியா நாட்டு மக்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமானது இந்தியாவில் வாழ்கின்ற கிறிஸ்தவர்கள் அந்த உபதேசத்தின் இந்தியா நாடு என்றைக்கியோ கிறிஸ்தவ நாடாக இருக்க முடியும் பரிசுத்தடைந்திருக்க முடியும் என்று அவர் சொல்லுகின்றார் இந்திய நிலைமை பரிதாபமாக எங்களுக்கு தாரும் என்று சொல்லி உசு போட்டு கூட்டம் போட்டுல ஜமாமெல்லாம் பண்றாங்க ஆனால் இந்தியாவை கொடுத்தா இவங்க வச்சிருப்பாங்க உங்கள் மார்க்கே காடு மலை தேடி அலைகிறீர்கள் சேர்த்த பிறகு உங்களை விட தள்ளுகிறீர்கள் உரிய காவலத்தில் நெருங்கி பார்த்த பிறகு ஐயோ கொலைக்காரர்கள் சண்டாளர்கள் எந்த தீவிரமாக வெளியே செல்கிறார்கள் ஆனால் இயேசு விட்டு வெளியே போக முடியாதே அருமையான தேவ ஜனமே உயிரை விட்டு ஒளி நடத்துக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவன் நடத்துக்கும் திரும்பும்படிக்கு கண்களை திறக்கும்படி அனுப்புகிறேன் என்ன கிடைக்கல தெரியுமா பாவ மன்னிப்பு கிடைக்கும் இல்லை இந்த பாவ மன்னிப்பு கிடைக்கின்றது அப்படி ஞாயிறு கூடாது இந்த போதும் கட்டளை கொடுத்திருக்கிறார் தர்றேன் மாத்தரசவம் பண்ணிடறாங்க அப்படிதான் மக்கள் பாவத்திருந்து விடலேயாகி விடுவார்கள் புதிய நாதிரி மலைக்கு கொண்டு போய்விட்டு உலகத்தில் எல்லா ஐஸ்வர்யங்களையும் காண்பித்து என்னை பணிந்து கொள்ளும் கற்பொழுது தருவேன் என்று சொன்னது போல இன்றைய பிரசைகளில் பெறம்பகுதி சாத்தானுடைய வார்த்தைகளை கேட்டு ஞானஸ்தானத்தை பிரசலிக்காமல் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் பெரியவனுடைய பார்வையிலே அது ஒன்றுமில்லை என்பது உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகின்றோம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாலே பெரிய பெரிய வேலை பண்டிகர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் இவருடைய பத்திரிகைகள் செய்திகள் அங்கே கேள்விப்படுகிறோம் கூட்டங்களை நடத்துகிறார்கள் அப்படிப்பட்ட பெருந்தாளிகள் மத்தியிலே போய் நான் ஒரு சின்ன பையன் போய் எப்படி ஊழியர் செய்ய முடியும் என்று சொன்ன பொழுது பாண்டவர் சொன்னார் அவர்கள் எனக்கு ஊழியம் செய்யவில்லை சொந்த வருமானத்திற்காக குடும்பத்திற்காக புகழுக்காக ஊழியம் செய்கிறார்கள் என்னுடைய ஊழியம் என்றால் ஊழியம் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை இல்லாமல் அவர் தாமாய் ஒன்றியமையை செய்ய மாட்டார் ஹாலேரியா சொன்னால் என்ன செய்ய மாட்டாரான் பிதா எதை செய்கிறாரோ அதை காலை மாத்திரம்தான் அவர் செய்வாராம் பிதா சொல்லாதவர்களே ஒன்றைமே செய்ய மாட்டார்கள் ஆகையினாலே அந்த ஊழியர் செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது அப்படியான சரியான சொன்னீர்கள் என்றால் நாங்கள் சொல்லுவோம் இதை காண்பிக்கிறோம் ஐந்தாம் அதிகாரம் வாசனம் மொய்யாகவே மொய்யாகவே சத்தியமாக சத்தியமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் விழாவானது செய்ய குமாரன் காண்கிறது எதுவும் வேறு தாமாய் செய்ய மாட்டாரியா அதை ஒத்துக்கொண்டு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஊழியத் ஆதிக்கு புறப்பட்டு வந்தோம் இன்று வரைகிற ஆண்டவர்களை சொல்கிறார்களை மாத்திரம் செய்து கொண்டு வருகிறோம் மனிதனை பாவத்திருந்து விடுதலையாக்க வேண்டும் பதவிகள் உலகத்தில் எங்க போன தெரியுமா ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கப்படும் பர்லோகத்தில் பதேக வாசலம் உண்டு எனக்கு அங்க ஒரு இடம் இருக்குள்ளார் அந்த பாவ பண்ணி பாட்சி போய் சிறுவை சம்பாதித்து வைத்துவிட்டு நம்முடைய அப்போ சொல்லுற அதிகாரிகளை உபதேசங்களை கற்றுக் கொடுத்து விட்டு நான் கடந்து போனார் கட்லேட்டு அவற்றையும் கைக்குழு கிடையாது ஓடி போடுவாங்க ஒரு சிறிய கூட்டத்தை சிறுபந்தையே பயப்படாதே கருத்துருக்கு ராஜ்யத்தை தர வல்லவராயிருக்கிறார் போல ஒரு சுத்தமான ஒரு சிறு கூட்டத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று அந்த கூட்டத்தில் சேர்க்கப்பட்டதற்காக அதிகமாக சேர்ந்ததனால ஏற்றுக்கொண்டாலும் என்ன கிடைத்திருக்கிறது என்பதை கல்விக்குரிய மக்களாகி நாம் அறிந்து அதற்காக அதிகமாக நேர்மை பாராட்ட வேண்டும் என்று ஆடியான சொல்லுகிறார் பேசுகிற நிருபம் மூன்றாவது மூன்றாவது வாசிக்கலாம் புறஜாதிகள் சுவிசத்தினாலே உடல் சுதந்திரரும் ஒரே ஒரே செலுத்து உள்ள அவர் மனித வாக்குத்திற்குடன் பங்காளிகளாக இருக்கலாம் என்கிற இந்த ரகசியத்தை அப்படி அல்ல என்று சொல்லி இந்த யூதனுக்கு வெளிப்படுத்துகின்றார் இந்த பவலும் அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருந்தார் புறஜாதிகளுக்கும் இந்த ஆசிர்வாதம் உண்டு என்று பவலுக்கு விதமாக சுயசசத்தை இப்படி அறிவிக்க புறஞாதிகள் சுயசசத்தினாலே உடல் சுதந்திரனு ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களாய் குருசுள் அவர் மனித வாக்குத்தத்துக்குடன் பங்காளிகளுமாக இருக்கிறார் அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார் ரகசியத்தை அறியாதி அவர்களுக்கு அறிவிக்க முடியாக தெரிந்தெடுத்து மூன்றாம் ஆணவருக்கு முன்னால் இந்த அப்போ போய் கற்றுக்கொள்ள வைக்காதபடிக்கு மூன்றாவணவரைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அங்கே ரகசியங்களை அறிவித்து புற ஜாதிகளுக்கு சுயசசத்தை அறிவிப்பதற்கு தெரிந்து கொண்டார் தலைமை அப்போசன் இங்க இருக்கிற எந்த ஊழிய காரணத்திலும் போய் பைபிள் செடி எடுத்துக் கொள்ளாதபடி அவர்களுக்கு தேவனையை நேரடியாக கற்றுக் கொடுத்து இந்த ஊழியங்களை பிரகாசிப்பிக்கப்பட்டு அறிவித்துக் கொள்ளியா உலக உலகத்திற்கு எல்லா கருத்தவர்களும் ஒரு சபை உருவாக்கும் பொழுது ஜெபித்து கேட்டுதான் பெயர் வைக்கிறார்கள் அன்று அவர்களுக்கு ஒரு பெயரை கொடுக்கிறார் அந்த பெயருக்கு தக்கபடி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சபை உருவாக்குகின்ற பொழுது பல தலைவர்கள் அவைக்குரிய தலைவர்களும் கலந்து இருக்கிறார்கள் கூட்டத்தில் பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னது ஒவ்வொரு பெயர்களை சொன்னார்களாம் நமது தலைமை அப்போ சிலவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எனக்கு வைக்க சொல்லியிருக்கிறார் சிலர் ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள் சொன்னார்கள் கடவுள் சொல்லலாம் வைத்து விடுங்கள் என்று சொல்லி நான் தமிழகத்துக்கு முதலாவது ஊழித்து வந்தபொழுது ஒரு பிரசித்தி பெற்ற ஆவிக்குரிய தலைவர் ஒருவர் அவர் கண்டு ஒரு நாளத்தில் பேசிக்கொண்டிருந்தார் எப்படி என்ன ஒழி செய்கிறீர்கள் எப்படி என்று சாரித்துக்கொண்டு சபைக்கு என்ன பேருந்து கேட்டார் புதிய சபை அவருக்கு ஒரு ஸ்டன் ஆகிட்ட இதுவரை பேரமைப்பதற்கு யாருக்குமே மனவரவில்லை யாருக்குமே ஆண்டப்படி சொல்லித்தரவில்லை உங்கள் தலைவருக்கு எப்படி வெளிப்படுத்தி இருந்தால் உங்களுக்கு ஒரு விசேஷத்த தலையை தந்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அவர் போனார் உயிரிழவரே ஆவிக்கு நூல் பார்த்துக்கொண்டே ஒன்று செய்யாக ஒரே உபதேச முடிவிலாக ஒரே சிந்தை முடிவிலாக தெய்வீக அன்புடிவிலாக ஒரே சரிதமாக மக்களை உருவாக்குவதற்கு ஒரு தலையை கத்தனை போனால் மனிதனால் இது கூடாத காரியம் என்பது உங்களுக்கு அறிவித்து பெந்தகோசு மக்கள் எல்லாரும் ஒரே ஐக்கியமாக ஒரே தலைக்க வேண்டும் என்று பல தடவை உலக நாடுகளில் உள்ள தலைவர்கள் யாரும் கூடி முடிவெடுத்தார்கள் யாரை தலையாக வைப்பது ஒவ்வொரு தலைக்கும் கீழ்பிடி மாட்டேன் என்று வாழ்கின்றவர்கள் அதனால பெரியமான கடைசி ஆட்கள் ஒரு தலையை கொடுத்து போதத்தை செம்மையாக அறிவித்து இதமாக தனியாக அவர்களுக்கு எப்படி அப்போசனி சுத்தப் போவதே அந்த அப்போசனத்தில் அனுப்பாதபடிக்கு அவர்களின் சில காரியத்திலே புற ஜாதிகளுக்கு உதேசிக்க வேண்டும் என்று தெரியுமா எல்லா நாட்டிலும் இருக்கிற யூதர்கள் சகல ஜாதிகள் மத்தியில் இருக்கிற யூதர்களுக்கு சென்றவர்கள் மா அறிவிக்கில்லை அவர்கள் நோக்கம் இருந்தது அந்த நோக்கத்தை மாற்றியமைப்பதற்காக குரணி வீட்டுக்கு அனுப்பியிருந்த போதிலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு கஷ்டமாக இருந்தார்கள் புறஞாதி அறிவிக்கும்படி தெரிந்து கொண்டதை அறிந்து தூண்களாக எண்ணப்பட்டும் அலங்ககம் கொடுத்தால் விதமாக எழுதியிருக்கிறார் ஆகினால் பிரியமான தேமஜானே சுவை ஏற்றுக்கொள்கின்றவர்கள் அவருடைய பிள்ளைகளாக மாறுகின்றவர்களுக்கு என்ன உரிமை கிடைக்கின்றது என்ன ஆசீர்வாதம் கிடைக்கின்றது உலகத்தினால் வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு என்ன மேன்மை கிடைக்கிறது என்பதை குறித்து இங்கே அப்போ சில போலுக்கு ஆண்டவர் சொல்லுது அது என்ன பதில் புலஜாதிகள் சுயசத்தினாலே உடல் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்கு உள்ளானவர்களுமாய் புலசுகள் அவர் மனித வாக்குத்திற்குடன் பங்காளிகளுமாக இருக்கிறார் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்த அறிவித்தார் ஒரு வாக்கு வாக்குத்தம் யூதர்களுக்கு மாத்திரம் தான் கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள் புலஜாதிகளுக்கும் அந்த வாக்குத்தம் உண்டு என்று சொல்லி வருசு ஆண்டவர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வாசிக்கின்ற பொழுது என்ன வாக்குத்தம் என்று அமைக்க வாசிக்கலாம் வித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவரவு செய்த வாக்குத்தம் என்று சொல்லி வரித்த அது இசவேலுக்கு மாத்திரமல்ல புரட்சாதிகளுக்கு உண்டு என்று சொல்லி பவுலடியார்களுக்கு கருத்து தெளிவாக வெளிப்படுத்த பெற்றுக் கொள்ளவில்லை சபையாறு மாத்திரமே பெற்றிருந்தார்கள் தவறு யூத வந்த மக்கள் மாத்திரத்தை பெற்றிருந்தார்கள் இன்றைக்கு அகனால மாறுபாடு உள்ள விட்டு வேறுபட்டு உள்ள கொள்ள வேண்டும் என்று பேசி சொன்னார் வேறுபட்டு வந்த மக்கள் மாத்திர ஜீவன் அடைந்து கொண்டார்கள் புறஜாதிகளே ஆயிரம் ஆயிரமாக லட்சம் லட்சம் மக்களில் பெற்று வளர்கின்ற ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன கிடைக்கிறது தெரியுமா இழந்து போன ஜீவன் மறுபடியும் பெற்றுக் கொள்கின்ற மனிதர்கள் எல்லாரும் முதலாம் மரணத்தில் இருக்கிறார்கள் இனி அடுத்து இரண்டாம் மரணத்துக்கு கடந்து போக போகின்றார்கள் மரணம் என்று சொல்வது சரீரத்தை விட்டு பிரிந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை குறிப்பிடுகிறதல்ல வேதனை உள்ள வாழ்க்கை உமாமிசத்தில் இருக்கும் பலவிதமான வேதனை வாழ்ந்து கொண்டிருப்பது முதலாவது மரணமாக இருக்கின்றது அடுத்து எந்த நரகத்துக்கு செல்வது இரண்டாம் மரணம் என்று சொல்லுவேன் அந்த இரண்டாம் மரணத்துக்கு இருக்க வேண்டும் ஆனால் இந்த ஜீவனை அடைந்திருந்தால் மாத்திரம்தான் இரண்டாம் இடத்துக்கு செல்ல முடியாது அப்படி இல்லாத எல்லாருமே இரண்டாம் இடத்திலே போக போகின்றார் தேவஜானமே வந்தமுடி குமாரனை உலகத்தில் அழிப்பது அழிப்பின நோக்கமானது குமார் குமார அறிவிக்கூடிய ரகசியமானது ஆகாம் இழந்து போன ஜீவனை மறுபடியும் மனுஷன் பெற்றுக் கொள்ளப் போகின்றான் இந்த வார்த்தைகள் பேசிக் கொண்டிருந்த பொழுது விசுவாசத்தை எல்லாருமேலுமே பரிசுத்திலிருந்து இறங்கிவிட்டார் குருசாமி புறம் என்று சொல்லி சங்கரன் கோயில் தாலுகா ஒரு கிராமம் இருக்கிறது அங்க பக்கத்தில் மீனாட்சிபுரம் ஒரு சிறிய கிராமம் சேர்ந்து கொண்டார் வந்தார்கள் வேடிக்கை பார்ப்பதற்காக கூட்டம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் பாட்டுப்பாடு ஜபம் பண்ணி பரிசுத்தாவி பற்றி பேசிக் கொண்டிருந்தே பரிசுத்தாவிட்டா ஒளியில் இருந்தவர்களுக்கு மிக வருத்தமாகிவிட்டது முடிந்து எல்லாருக்கும் திமித்து விட்டு அனுப்பி வந்த பொழுது அவர்கள் உள்ள வந்து ஐயா எங்களுக்கு அந்த பரிசுத்தாவி வேண்டும் ஆண்டவர் சொன்னார் அவர்களுக்கு இனி கொடுக்கப்பட மாட்டாது என்று சொல்ல என்று சொல்ல சொல்லிவிட்டார் என்ன விசுவாசிக்கு அவர்களுக்கு விசுவாசத்தை ஏற்றுக் மக்களுக்கு குமார ஏற்றுக்கொண்டு விசுவாசங்களுக்கு என்ன கிடைக்கும் போறது தெரியுமா அந்த வாக்கு தத்துவம் நித்திய ஜீவனு கொடுக்கிறார் இன்றைக்கு விசுவாசிக்க மனமில்லாத பெரும்பகுதி கூட்டங்கள் கிறிஸ்தவத்தில் பெருகி வந்து கொண்டே இருக்கிறது அருமையான தேவ ஜனமையே நமக்கு அந்த விசுவாசத்தினுடைய கலவை திறந்தபடினாலே விசுவாசத்தை துவக்கிவிட்டபடினாலே அந்த விசுவாசத்தினால் இந்த நன்மைகளை பெற்று நித்திய ஜீவன் எந்தெந்தைக்கும் சாகாதிருக்கிற ஒரு வாரம் சொல்லியிருக்கிறது ஏற்றுக்கொண்ட குமார உலகத்துக்கு அனுப்பினது மத மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல கிறிஸ்து மதத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக மத சண்டைகளை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக அல்ல மனிதனுக்கு ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பத்தாம் அதிகாரம் பத்தாவது ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன் இடத்தில் சுவிசேஷமாக அறிவிக்க முடியாது ஆகினால் பிரியமான இயேசுநாதிரை ஏற்றுக்கொள்கின்ற மக்களுக்கு ஹேவன் தம்முடைய ஜீவனை கொடுக்கிறார் என்று பரிசு சொல்றது உலகத்திலே வாங்க செல்வம் மனுஷனுடன் ரத்தத்தை விலை கொடுத்து வாங்கிடலாம் யாருமே வாங்க முடியாது இலவசமாக நமக்கு தருகின்றார் இந்த கடைசி நாட்களில் தேவன் மீது விசுவாசமாயிருக்கிற நமக்காக தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார் என்று சொல்லி ஆகினால் பிரியமானவர்களே இந்த நித்திய ஜீவனை புறஞாதிகள் வேதத்தை அறியாதிருந்த மக்கள் கல்லையும் மண்ணை தெய்வம் என்று வணங்கினவர்கள் ஏற்றுக்கொண்ட உடனே அவர்களுக்கு அந்த நித்தியஜிவன் கிடைக்கிறது என்று சொன்னால் அதை பெற்றுக் கொள்ளக்கூடிய முறைகளை கற்றுக் கொடுக்கின்றபடி பெற்றுக் கொள்கின்ற ஊட்டுகின்றபடி பெற்றுக் கொள்கின்றார்கள் ஆகினால் அப்படி நாம் பெற்றுக் கொண்டதற்காக ஆண்டவர்கள் வீட்டில விதமாக அப்போ சுத்த பேதம் செய்து கொண்டு பிரசன செய்து கொண்டிருந்த போது அப்போ பத்தாம் அதிகாரம் ஆவியானவர் இறங்கினார் அவர்கள் பல பாசங்களை பேசுகிறது தேவனை புகழ்கிறதையும் விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்தாவின் வர புறஜாதிகள் மேலும் நிலப்படத்தை குறித்து பிரபித்தார்கள் அப்பொழுது நம்மை போற பரிசுத்தா இவர்களுக்கு தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி லாபத்தினாலே அவர்களுக்கு மரம் புறஜாதிகள் மேலும் குறித்து பிரமித்தார்கள் அதுல தான் கிடைக்கும் நினைச்சிட்டே இருந்தாங்க சாப்பிடக்கூடாது பயங்கரமான பெரிய யாருமே கிடையாது என்று ஒரு பெருமை அடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்ட சமுதாயம் இல்லை புறஜாதிகளுக்கும் புறஜாதிகளுக்கும் தேவனாக இருக்கிறார் என்பதை வளர்க்கும்படியாக பவுன் மூலமாக கர்த்தர் கிரியசிதார் புறஜாதிகள் தேவனற்றவர்கள் எப்படியோ கல்லையும் மண்ணையும் தெய்வமாக வணங்கி வேறு ஆண்டவன் மாதிரி ஆண்டு கொண்டிருந்தாள் என்று போல ராட்சஸர்கள் நம்மை ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் நமக்கு இயேசுநாதிரி அறிந்து கொள்ளும் வழியாக அறிந்து கொள்ளும் அவரை விசுவாசிக்கும்படியாக பெற்றுக்கொள்ள முடியாத உலகத்துக்கு அனுப்பினது அவருடைய ஜீவனை மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இரண்டாவது மறுபடியும் வாசிக்கலாம் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாக ஒரேபடியாக புறஜாதிகளுக்கு அந்த வாக்கு ரகசியத்தை வெளிப்படுத்திக் கொடுக்கிறார் ஒன்றாக இணைந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய குமாரனாக தேவனுடைய பிள்ளையாக மாறிவிடுகின்றான் தேவனுக்கு இருக்கிற எல்லா மரியாதைகளும் மதிப்புகளும் அவருக்கு தரப்படுகின்றது புறஜாதிகளுக்கு சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு அறிவிக்கின்ற பொழுது அவர்கள் அப்படியே இரவு நடத்தி வருகின்றார்கள் ஆண்டவர்களோடு ஒரே சரீரமாக மாற விரும்புகின்றார்கள் சமுதாய மக்களை சரியாக ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை எவ்வளவு படித்திருந்தாலும் சமத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் உரிமை கொடுத்திருந்தாலும் சுதந்திரம் கிடைத்திருந்தாலும் அவனவன் ஜாதியிலே தாங்கள் தான் பிரிவில் என்று சொல்லிக்கொண்ட பெரிய கவலையை காட்டிக் கொள்ள மாட்டார்கள் மிகவிட இந்தியாவுக்கு நீங்கள் என்றால் கொடுத்த ஏரியாவுக்கு கடந்து செல்லும் பொழுது கிளாசிலே டீ தரமாட்டார்கள் மண் சட்டியில தான் சாயா தருவார்கள் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருவன அந்த கிளாஸ் அடுத்தது கூட குடிக்க மாட்டான் அப்படிப்பட்ட சுதந்திரம் கிடைத்த இந்தியாவிலே இப்படிக்கும் இருக்கிறது சொல்லி இந்தியாவுக்கு பிரயாணம் பண்ணி மக்களுக்கு மாத்திர தெரியும் முதல் முதலாக விதமா ராஜஸ்தான் சென்றிருந்த போது ட்ரெயின்ல சாயா குடிப்பதற்காக சாயா கேட்டபொழுது ஒரு சட்டி எடுத்து காலையில் ஒரு பக்கெட் நிறைய சட்டி வைத்திருக்கிறான் சட்டியில மண் வாடெல்லாம் அடிக்குது போடலான்னு எண்ணம் இருக்குது வெளியே அடுத்து குடிக்கணும் குடிக்கிற தண்ணியும் கிடைக்கல ஆனாலும் கட்டாயம் குடித்தாக வேண்டிய நிர்பந்தமாகி விட்டது இப்படி இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு மார்பு வந்ததற்காக ராஜஸ்தான் சென்றிருந்தோம் மூன்று பேரும் சென்றிருந்தோம் இன்னும் அங்குள்ள மூன்று பேர்கள் ஒருவர் சப விசுவாசி இன்னும் வியாபாரிகள் அவங்க மல ஜாதி இனத்தை சேர்ந்தவர்கள் படித்தவர்கள் பணக்காரல தானே பொழுது ஆனாலும் சமுதாயத்தினர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அந்த ஒரு டீ கடைக்கு தென்ன பொழுது அவன் ஆறு பேரை பார்த்து ஆறு கண்ணாடி கிளாஸ் வச்சிருக்கா ஆறு சட்டி தூக்கி வச்சிருக்கா சட்டியில தொட்டி மாதிரி பூ சட்டி தொட்டி மாதிரி சின்னதா இருக்கும் அப்படி ஆறு தொட்டி வைச்சிருக்கிறது எதுல சாய வேண்டும் என்று கேட்கிறான் அவாய்ப்பு நம்மளுக்கு தெரியும் சட்டியில போட்டு கொடுத்தாங்க ஏற்றாது என்று சொல்லி இப்பொழுது இருக்கிறது ஆறு சட்டியும் இருக்கிறது எதுல சாய வேண்டும் என்று கேட்டார்கள் அவர்களும் மெதுவாக மூணு சட்டியில் கொடுங்க மூணு கிளாஸ்ல கொடுங்க ஒரு சொன்னார் படித்தவர்தான் பணக்காரர் தான் சொந்த கோரி வைத்திருக்கிறார் சமுதாயத்தில் விதமாக தான் வாழ முடியும் அவன் உடனே ஆறு கிளாஸில் போட்டு கொடுத்துட்டா எங்களுக்கு கஷ்டம் தான் ஆனால் எங்களோட குடிச்சிட்டு வழி வந்துட்டாங்க ஏன் தெரியுமா இந்தியா அப்படிக்காரன் கிடைத்திருக்கலாம் இன்னும் ஜாதிபாரிகளும் சமுதாய வெற்றி இருந்து வகையினால கிறிஸ்தவ மதத்தை தழுவுகின்றார்கள் ஏற்றுக்கொள்கிறதால சமத்துவம் கிடைக்கின்றது உடை தெரிந்து கொண்டிருக்கிறார் வேலை ரொம்ப தீவிரமாக பரவி வருகிறது என்பதை குடும்பத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் அந்த மக்கள் எல்லாம் ஊழியர் மாநாட்டுகளாக வந்து கலந்து விட்டு கொண்டு மக்களோடு ஐக்கியத்தை அன்பையும் பார்த்து விட்டு போய் மக்களுக்கு சொ இந்த சபை மற்ற சபையை போல அல்ல போல அல்ல இது ஒரே ஒரே குடும்பமாக இருக்கின்றது ஆகையினால் இந்த சபையில் சேர வேண்டும் என்று கூட்டம் கொண்டமாக மக்கள் சேர்ந்து கொண்டு வருகிறார்கள் ஏற்றுக்கொள்ள என்ன கிடைக்க போறது தெரியுமா ஒரே சரிதமாக ஒரே சரிதமாக இணைந்து விடுகிறார்கள் ஜீனைவன் பெற்றுக் கொண்டபடினாலே அந்த கூட ஒன்றாக இணைந்து விடுகிறார்கள் என்று பரிசுத்தடிப்புகின்றபடினால் நமக்கு அப்படிப்பட்டிருக்கிய ஆண்டவர் உலகத்தில் ஆண்டவராகியேசுடைய பிள்ளையாக இருக்கிறோம் என்பதைஅறிந்திருக்கின்றபடினால் நம் எவ்வளவு பெரிய மேன்மை பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியோடு கூட வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் களத்தின் மூன்றாம் அதிகாரம் எப்பொழுது அவன் ஒரே சரிதமாக மாறுகிறான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கலாம் சரிதமாக சரீதத்தை தரித்துக் கொள்கிறீர்கள் அதுக்காக பொதுவான பேர் கன்னியாக டிஸ்டிக்லி கிறிஸ்தவ இந்துன்னு சொல்ல முடியாது வீரகண்ட வால காட்ட மாதிரி அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அங்கபத்துல அப்படித்தான் இருக்கும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்ளுகின்றேன் புரியமானவர்களே ஒரே சரீரமாக உங்களுக்குள்ளாக ஞான சாதனம் பெற்றது கிறிஸ்துவை தடுத்துக் கொண்டீர்களே அதே யூதன் என்றும் இல்லை என்றும் பெண் என்றும் இல்லை அவன் என்றும் பெண் என்றும் இல்லை கிறிஸ்துள் ஒன்றாக இருக்கிறேன் ஒன்றாக இருக்கிறீர்கள ஒரே அடிமை என்றுனன்பீரமாக வச்சுட்டு பொ கிறிசு ஆனந்தும் போட்டுக்கலாம் அதனால மாறி இருக்கலாம் நடிக்கலாம் என்ன வேசனத்தான் தெரிஞ்சிருக்கிறே தவிர கிறிஸ்துகள் ஏற்ற தவறவில் இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே தவிர ஆனாக மாறிடுவார்கள் என்று சொல்லி சொல்லவில்லை ஆகினால் அருமையான ஒரு உரிமை அந்த சுவிசேஷமானது மனிதனை ஒரே சரீரமாக ஆக்கவில்லை என்று சொன்னால் அது பேதம் கொடுத்த சுவிசேஷம் அல்ல என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்ற ாமல் இரு சகோதர் ஒருமித்து வாசமாண்டுவது எத்தனை நன்மை எத்தனை இன்பமாக இருக்கிறது அங்கே தேவன் ஆசீர்வாத்தின் ஜீவனை கட்டிடுவார் என்று எழுதுகின்றது அவினா சாத்தானுக்கு தெரிவி ஒற்றுமை இல்லாமல் அழைத்துக் கொண்டே இருந்தால் ஆசீர் மாட்டார் ஜீவனை கொடுக்க மாட்டார் என்று அருமையான ஒரே சரீரமாக அழைப்பதற்காக சுவிசேஷம் தேவன்டைய குமாரனை குறித்த சுவிசேஷமானது மனிதனை ஒரே சரீரமாக மாற்றுகின்றது வாக்கு பெற்றுத்தருகின்றது அந்த ஜனம் எல்லார ஒரே சனிதமாக மாறிவிடுகிற ஆள்கள்ருக்கு எழுதும்போது ஒருவருக்கு ஒருவர் அறிவடையும் ஒரே போன்ற சரீரமாக ஒருவருக்கொரு பொய் சொல்லாதவர்கள் செய்திகளை கலைந்து அறிவடையும் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை சேதனம் உள்ளவன் என்றும் இல்லை சேதனம் உள்ளவன் என்று விருத்த சேதம் இல்லாததும் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை அடிமை என்றும் ஒருவருக்கு ஒரு பழைய மனுஷங்களை களைந்து கொண்டு எல்லாரும் ஒரே சரீரமாக ஒரே சகோதரத்துவம் நாம் உலகத்திற்கு வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி அவை அனைவர் சொல்கிறார் குமாரனை பற்றிய சுவிசேசம் அலலுயா ாலும்ரே சரிவர்களாக இருக்கிறார்கள் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார் அறிவித்ததுனால மக்களுக்கு என்னப்பா கிடைச்சு கேட்டால் கிடைக்கல சொல்லுவாங்க பல ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களுக்கு அறிமுகமான ஒரு பிரசங்கிய பிரசித்தி பெற்ற பிரசங்கிறார் நாகர் நாங்கள் ஊழித்து வந்த பொழுது பார்த்தோம் திங்கட்கிழமை காலையில நாங்கள் அவசரமாக கன்னியாகுரிய போண்டி இருந்தது பேசிவிட்டோம் தொண்டெல்லாம் ரொம்ப கட்டி போய்ச்சவருக்கு என்ன பிறந்த தொண்டை கட்டி போச்சு நேற்று ஆறு இடத்துல இருந்துச்சுங்க என்ன செய்த ஆட்கள் நாம தான் எல்லா இடத்தும் போண்டி இருக்கிறது மக்கள் குண்டம் குண்டமாக வருகிறார்கள் ஆகி குடிக்காரி பேசிக்கொண்டே இருந்த பொழுது கேட்டேன் ஆண்டவர் இன்றைக்கு வந்தா எத்தனை பேர் போவாங்க ஒரு வயலும் போக மாட்டா போட்டார் ஒரு முகமாப்பட என்னதான்னு சொல்லி கேட்டால் அதை ஏழையா நம்ம கடமை சத்தம் போட்டு போற அவ்வளவுதான் அப்படித்தான் சொல்ல முடியுமே தவிர நிச்சயமாக ஒரு சரணத்தை உருவாக்கி இருக்கின்றோம் இயேசு கிருஷ்ணனை போன்ற ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கின்றோம் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் இன்றைக்கு இயேசு வரும்போது அவர்களுடைய பரமுகத்தை ஆயுத்து படுத்திருக்கிறோம் என்று சொல்லுகின்றவர்கள் வெளியே கிடையாது என்பது சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் அப்படி ஒரு தலைவரை அவர் மூலமாக இந்த ஊழியங்கள் பரவி கொண்டிருக்கின்றபடி நாள் எல்லாரும் ஒரே சரீரமாக ஒரு அவையும் பாடுபட்டால் எல்லா பாடுபடும் ஒரு அவையும் அறிவிப்பால் எல்லா அவைகளும் சந்தோஷப்படும் என்று சொன்னது போன்ற ஐக்கியத்துடன் வந்திருக்கிறபடினால் களைந்து போடுங்கள் இனி சுமந்து தரித்துக் கொண்டிருக்கிற்கு சொல்லியிருக்கிறபடி நான் கிறிஸ்துவை தரித்திருக்கின்றோம் அவை பார்க்கிறவர்கள் அருப்புக்கோட்டையிலிருந்து ஒரு சகோதரர் தனியாக அங்கிருந்து வலியுறுக்கு வருவார் மாசம் ரெண்டு தடவை அது ரொம்ப கூலி வேலை செய்வார் சொந்த மாடெல்லாம் உண்டு ரொம்ப சினிமா பைத்தி எம்ஜிஆர் உயிர் விட்டுருவாரு வெயில்ல ஏறு உழுது போய் சாயங்காலம் சினிமா கேப்பாரு என்ன படம் எம்ஜிஆர் படம் மாட்டை அங்கேயும் விட்டுட்டு கலப்பையும் போட்டு அந்த ஆளோட சினிமாவுக்கு காசில் ஆட்டி படம் எல்லாம் கடவுளாயிட்டு போட்டு யாராலும் சொல்லுவாங்க பையன் ஏறு மாட்டெல்லாம் காட்டுல போட்டு சினிமாவுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க அப்பா நாலு வாரத்தை ஏசிட்டு அந்த மாட்டை பார்த்து கொண்டு வீட்டுல கட்டுவாராம் இப்படி இருந்த சகோதரர் மாறினார் ஆலயத்துக்கு ஒரு சாக்குப்பையில தான் வச்சிருப்பாரு உடனே அப்படி சாக்கு வைத்து பிரயாணம் பண்ணும் போது பக்கத்துல ஒரு புயல் கேட்டாரான் தம்பி எந்த சர்ச்சுக்கு போறீங்கன்னு கேட்டாரான் இவரு முகளை சர்ச்சுக்கு போற அளவுக்கு நான் எந்த அடையாளம் பேஜெல்லாம் குத்துல பைபிள் கையில் வச்சிருக்கீங்க என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார் உங்கள் என்னையை பார்க்கிறேன் யார் என்று சொல்ல வேண்டும் தெரியுமா இவர்கள் கிறிஸ்தவர்கள் பார்த்தவுடனே பழைய செய்திகளையும் களைந்து போட்டுவிடுங்கள் நிச்சயமாக தரித்துக்கொண்டிருக்கிறார் என்னுடைய பிள்ளைகள் யார் சத்தியத்தின்படி நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்தின்படி அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் ஹலோ ஒரு மனு இணைத்து கூட்ட நடந்தா போய்டுவாங்க ரெண்டு மாசம் இல்ல எங்களுக்கு வர முடியல பக்கத்து சபைக்கு போயிட்டோம் பைசை வரத்து கூட இங்க வீட்டுக்கு வந்தா வந்துட்டு போங்களேன் அப்படிதான் மற்றவங்க சொல்லுவாங்க நம்முடைய சபை மக்கள் அப்படி எத்தனை மைல் தூரத்துக்கு அப்பாடு இங்கேதான் வருகிறமாக வெளிநாட்டுக்கு போனாலும் கடந்து போயிட்டாலும் கிடையாது தேவனோடு எங்களுடைய ஐக்கியம் பிதாமோடும் இருக்கிறது ஆகையா நீங்களும் எங்களோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கண்டும்ோம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கடும் சொல்ல உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரே சரீரமாக மாறிவிட்ட இந்த சரத்துக்கு உண்டாகிற சந்தோஷம் எல்லாருக்குமே உண்டாக் கொண்டிருக்கிறது ஹலோ இந்த சரத்தில் ஒரு வேதனை இருந்தால் முழு அவையத்துக்கு வேதனை வருகின்றது இந்த சரீரம் மகிழ்ச்சி அடைந்த எல்லா அவைகளும் மகிழ்ச்சி அடைகின்றது போல பொருச்சமை விதமாக மாற்றி இருக்கிறார் என்பதை அறிவித்துக் கொண்டு வந்தோம் ஆகினாலையும் அவருடைய ஐந்தாம் அதிகார வசனம் நாம் உடைய சரீரத்தின் அமைவுகளாயும் அவருடைய மாமிசத்துக்கு எலும்பகு உரியவர்களாக இருக்கிறோம் மனுஷனு மறு சுத்த போல் எழுதுகின்றார் சரீரத்தினுடைய அவயங்களாகவும் மாமிசத்துக்கும் எலும்புக்கும் உரியவர்களாகவும் இருக்கிறோம் என்று சொல்லி அவர் எல்லாவற்றுக்கும் போதுமானவர் கவலைப்படவே பிரசவம் பண்ணிட்டு இருக்கிறேன் அடுத்த காலுக்கு அது தெரியாது உடனே அது தலைக்கு தெரிய வருகின்றது அந்த உணர்வுடனே தலைக்கு வந்து தலையிலிருந்து அடுத்த காலுக்கு உத்தரவு போய்விடுகின்றது எப்போ எப்படி ஒரு செகண்ட்டுக்குள்ள அப்படி உத்தரவு போய் இந்த கால இந்த காலையுடனே தடை விட்டு இடத்தை கடிக்கிற இடத்தை மாற்றி விடுகின்றது என்பதற்காக இணைத்திருக்கிறார் என்பதை அறிவித்துக் கொள்கின்றோம் இப்படி நிலை நமக்கு வரவில்லை சரீரத்தில் இடைந்திருந்தாலும் நமக்கு பழைய மனுஷனுக்குரிய செய்களெல்லாம் காணப்படுகின்றபடியால் அந்த பூர்ண அறிவுகள் நமக்கு வராதபடினாலே சில கதிகளை நாம் இன்னும் குறைவாக இருக்கின்றோம் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தெளிவாக எழுதித்திருக்கிற வேதத்தை நாம் கரத்தில வைத்திருக்கிறோம் நாம் அவருடைய சரீரத்தின் அமைவங்களையும் அவருடைய மாமிசத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கின்றபடி நாமளால் ஒரே நிமித்தமாக வாழ்க்கைகளும் ஒரே சரீரமாக இணைக்கப்பட்ட ஒரு கூட்டம் குமாரனை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக குமாரனை குறைஞ்சாளிகளுக்கு சுயசேஷமாக அறிவிக்க முடியும் அனுப்பினர் இந்த ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார் ஹலோ அப்போது சில கால ஊழியத்தில் எல்லாம் நடந்தது அமைச்சகம் சேர்த்து கட்டுவார்கள் அவள் கடவுளோடு வாழ்ந்து சென்றே அருமையான மறுபடியும் வாசிக்கலாம் புலஜாதிகள் உடல் சுதந்திரவாளிகளாக இருக்கிறார்கள் யாரோடு சுதந்திரவா தெரியுமா உலகத்துள்ள பணக்காரர்களோடு கூட அல்ல ஷேர் மார்க்கெட்டு ஆட்களோடு அல்ல தேவன் இயேசு கிறிஸ்துவோட சுதந்திரவாளிகளாக உண்டாக கவனித்துக் கொள்ளுங்கள் உலகத்தில் உள்ள எல்லா செல்வங்களும் இருக்கின்றது நாம் இயேசுநாதனை ஏற்றுக்கொண்டால் இப்படி இயேசுநாதனோடு கூட சுதந்திரவாளிகளாக மாறிவிட்டோம் அதற்குரிய எல்லாமே நமக்கு கிடைக்கும் என்று உரிமை தரப்பட்டு விட்டபடியினால் அதை பெற்றுக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை பெருக வேண்டும் என்று சொல்லி ஆவியான சொல்லுகிறார் இதற்கு மாறாக பழைய மனுஷனுடைய சோமன் மனத்தில் இருக்கின்றபடி பழைய மனுஷனுடைய சிறிகளை களைந்து ஓட்டு விடுங்கள் உடன் சுதந்திரவாளிகளாக ஏற்றுக்கொண்டவுடனே அவருடைய சுதந்திரவாளிகளாக மாறிவிடுகின்றாம் அதை குறித்து ரூமறுக்கள் பதினடியாக பிடிச்சாலும் எட்டாவது அதிகாரம் ஆவியை பெற்றவுடனே அவருடைய பிள்ளைகளாக ஆகிவிட்டோமாம் அப்படி தேவனுடைய ஆவியான சாட்சி கொடுக்கிறார் பிள்ளைகளான சுதந்திரமாவே இன்றைக்கு இயேசுநாதிரி ஏற்றுக்கொண்டாலே போதும் காணிக்க கொடுத்தால் போதும் கோயிலுக்கு போனா போதும் இயேசுநாதருடைய பிள்ளைகள் தானே பரம்பரையாக இருக்கா எஸ் நாடு பிள்ளைகள் தான் யார் தான் சொல்லுவாங்களே தவிர வேல அவசரத்தை பார்க்கவே மாட்டார்கள் இப்படித்தான் பிள்ளைகள் ஆக வேண்டும் என்று சொன்னா இல்லையா அப்படி இல்லை சொல்லாதீங்க நாங்க பரம்பரை கிருஷ்ணா அப்படிதான் கேட்பாங்க அப்படிதான் எல்லாரும் வருவாங்க ஜோம் பண்ணணும் ஆசிர்வாதம் வேணும் மற்றபடி பிள்ளைகளாக வேண்டும் பரிசுத்தாய் பெற்றுக் வேண்டும் வாக்கு தத்துவத்தின் உடன்படிக்கைக்கு அந்நீராக மாறிவிடக் கூடாதுன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்வதற்கு மனமெற்றவர்களாக அதனால் அருமையான தேவ ஜனமே மகிழ்ந்திருக்கின்ற மேன்மையானது பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று நம்முடைய ஆயுடனார் பிள்ளைகளான உடன் சுதந்திர கிறிஸ்துக்கு உடன் சுதந்திரது மாமேயா புறஜாதிகள் தேவனுடைய சுதந்திரங்களாக இருக்கிறார்கள் மிதமாக ஒரே சனிதமாக இருக்கிறார்கள் வாக்கு வெளிப்படுத்தால் ஆணித்தனமாக அறிவிக்க ஆரம்பித்தார் போராடத்தில் பொறாமை கொண்ட யூதர்கள் தான் அவரை அடித்து துன்பப்படுத்தி சரசல் எல்லாம் அடைக்க ஆரம்பித்தார் மற்றவர்கள் கூட சேர்த்துக் கொண்டேன் என்றால் எங்களுக்கு தான் இந்த மேன்மை உண்டு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது புற ஜாதிகளுக்கு நிறைவேறிக்கொண்டே செல்லப்போகம் கட்டப்பட்டிருக்கவில்லை அது பூமி அங்கும் பூச்சக்கரத்தின் கடைசி வரி இந்த அந்த சிறைச்சாலில் இருந்து தேவ தரிசனம் கண்ட மனுஷன் இருந்தது ஆண்டோடி வெளிப்படுத்து உலக நாடுகளுக்கு கரத்திலும் அந்த வேதம் கடந்து வந்திருக்கின்றது பிரியமான தேவஜானமே இந்த இசு கிரிஸை நாம் சரியாக ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக சுதந்திரவாளிகளாக மாறி இருக்கிறார் சொத்துக்கு தெரியுமா அழியாத ஒரு சொத்துக்கு அரசாட்சி செய்யத்தான் புகின்ற அடுத்து அழியாத ஒரு உலகத்துடன் நான் செல்லப்போகின்ற இவ்வளவு பெரிதான சீரப்பந்த ஜலம் பாக்கி விழுந்து இருக்கிறபடினால் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய மேன்மைகளை சரியாக புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்று உங்கள் ஆசைப்படுகின்ற பேசாதீங்க அனுபவங்கள் செங்கையை செம்மையாக புரிந்து கொள்கிறாள் நிச்சயமாக சொல்லாமல் இருக்கவே முடியாது சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஆஸ்திரேலியாவிலிருந்து ியாவிலே செய்துண்ட அவர் போட்டார் வாடக வீட்டில் இருந்திருப்பார் அட்ரஸ் கொடுத்திருக்கிறார் கொஞ்சம் தேடினா நண்பரே கவனவில்லை தேடி அடைந்தார் நம்முடைய விசுவாச டாக்டர் கண்டுபிடித்து அவரையும் கூட்டிக் கொண்டு காட்டுறதுன்னு சொல்லி நாங்கள் இந்த இடத்தை அவரை அழைத்துக் கொண்டு வந்தார்கள் வந்த இடத்துல பேசும்போது கத்தோரிக்கை சேர்ந்தவர் வேத புத்தக புத்தகத்தை ஒரு கூட அவர் திறந்து இல்லையா வேத புத்தகம் பிறவிலிருந்து அவர் பிடிக்காத ஒரு புத்தகமாக மாறிவிட்டதாம் அப்படி என்ன சொன்னவர் இப்போ என்ன படித்து என்ன கிடைக்கிறது சமாதியா போடு மேன்மை அதாவது கலர தற்கொலை செய்து கரையா முற்றி மாதிரி வளர்ந்து போறதா நினைச்சிருக்கிறாங்க தவிர ஏன் பைபிளை படித்து பார்க்கக்கூடாது பைபிளால எவ்வளவு பெரிய மேன்மை இருக்கிற ஏன் தெரிந்து கொள்ளக்கூடாதுன்னு சொன்னோம் அதுக்கு அவர் சின்ன கட்டாயப்படுத்துறதா எனக்கு பிடிக்கல புரிசம் கட்டாயப்படுத்துகிறதான் கடவுள் அவரை ஏற்றுக்கொண்டால்தான் மோட்சம் கிடைக்கும் என்று கட்டாயப்படுத்துகிறது மனித உரிமை பறிக்கிறதாக இருக்கின்றது ஆகியனாலே நான் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று விளக்கம் கொடுத்தி நினைக்கிறபடி கட்டாயப்படுத்தி மாற்றலை சேர்ப்பதனால எங்களுக்கு ஒன்று கிடைக்க போவதில்லை அதில் உண்மையை நீர் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்தவருக்கு நான் ஒரு விளக்கம் கொடுத்தேன் நான் வழியாக சென்று கொண்டிருந்தேன் அங்கு பயங்கரமான அழிவுகளும் ஆபத்திலும் இருக்கிறது நான் அங்கிருந்து தப்பி ஓடி வருகின்றேன் உயிரினுடைய நண்பன் உயிரிப்பொழுது அந்த இடத்துல போகிறீர்கள் நேசிக்கிற ஆண்டவன் எங்களுக்கு சொல்லுகின்றார் அவனை அங்கே போக விட்டு விடாதேயா போய் பார்த்து விட்டு வந்த பாதாளமாக இருக்கின்றபடி அந்த பாதை நீதி சென்று கொண்டிருக்கிறீர்கள் அகிநாள் அங்கே போகக்கூடாது என்று தடுப்பதற்காக தான் கட்டாயப்படுத்துகின்றன தவிர என்பதை தெரிந்திருந்தால் அப்பொழுதே கிறிஸ்துவேனே இனி நான் வேத புத்தகத்தை படிக்கிறேன் என்று சொல்லி ஒத்துக்கொண்டு கடந்து போன பிரியமான தேவ ஜானமே சுனாத என்ன கிடைக்கும் என்பதை மனுக்குறத்துக்கு சரியாக அறிவிக்காதபடியே இன்னைக்கு மனிதர்கள் ஒருவரி ஒரு பகைத்து ஒருவரி ஒரு கருத்து அழிந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறார்கள் அழிப்பதற்கு ஏற்றுக்கொள்ளும் கிறிஸ்துக்கு உடனே சுதந்திரமாக கிறிஸ்துக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய மதிப்புகள் மரியாதைகள் கிடைக்க போகின்றதோ எவ்வளவு பெரிய அந்தஸ்துகள் கிடைக்க போகிறதோ அத்தனையே நமக்கு கிடைக்க போகிறது பரிசுத்தது சொந்த கூடப்படங்க சகோதரன் கூட சொத்து கொடுக்க வர மாட்டான் கொஞ்சம் கூட கொடுக்க கூட வர மாட்டான் பழைய வீட்டையாவது அண்ணன் கொடுப்பான அதில் நான் கொடுக்க மாட்டேன் எனக்கு வேண்டும் பழைய மனுஷன் சுவாமிகள் எல்லாம் அப்படித்தான் இருக்குனாலும் பழைய மனுஷனையும் களைந்து போட்டுவிடுங்கள் தரித்திருக்கிறதால நாம் இயேசு கிருசு கொடுக்கிற ஆசீர்வாதம் நமக்கு போதுமானது இந்த உலகத்துள்ளவர்களை குறித்து அதிகமாய் கவலைப்படாதபடியும் ஆள வேண்டும் என்று சொல்லி அவையான சொல்லுகின்றார் உலகத்தை ஆளுகை செய்யும் பொழுது அவருடைய அந்த பாட்டு பாடுகிற கூட்டத்தில் சேர்ந்து விட்டோம் அனைவரும் பார்த்து பாட்டு பாடுற கூட்டத்த பாட போறதில்லை பரலோகத்திலும் பாடப்போகின்றோம் அருமையான மாறி இருக்கின்றோம் அவ்வளவுதான் அப்படிதான் அந்த சாமியோடு கூட சுதந்திரவாளிகளாக இருப்பதற்கு எந்த மனுஷன் ஒத்துக்கொள்வதில்லை சுதந்திரவாளிகளாக இருப்பதற்கு இவ்வளவு பெரிய மேன்மை என்பதை பெற மக்கள் உணர்ந்து காத்துவதற்கு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சகமக்கள் மக்கள் பிள்ளைகளுக்கு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய சுதந்திரவாளிகளாக அவரோடு கூட அவருடைய எல்லா உரிமைகளையும் பெற்றுக் நமக்கு உரிமை தரப்படுகிறது பிதாவாகி தேவன் எப்படி செய்கின்ற எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா எந்த சபைக்கு உரிமை கிடையாது யாரும் எப்படி கொடுக்க போவதில்லை இங்க சகோதரர் குமார் வந்திருக்கிறார் அவர் ஒரு சாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தார் அவரு சாமி கோயில் பக்கத்துல ஒரு மாடி வீடு கட்டிட்டா மாடி வீடு கட்டிட்டு கூட கொடுக்கும் போது மாடியில் உட்கார்ந்து நான் என்ன சாமியாசா இருந்து சொல்லுவார் தெரியுமா என்னோட இருக்க போறாய் இந்த தெய்வத்தை நாம் அறிவிக்காமல் இருக்கக்கூடாது என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்ளு புரிய எசுமான மனுஷனாக இருந்தாலும் எவ்வளவு அசுத்தனாக கட்டுப்போய் சமுதாயத்தில் வாழ முடியாது ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவருக்கு அந்த உரிமைகள் சமுதாயத்திலே தவளினிருந்து வாழ ஆரம்பிக்கின்றான் ஒரு நாள் எல்லா உரிமைகளையும் சுதந்திரவாளிகளாக மாற ஆரம்பிக்கின்றான் ஒன்னா இருபத்தி மூன்று வரை உள்ள அவசரங்களை தெளிவாக போல் எழுதிய வாசிக்கலாம் மறித்தோருந்து எழுப்பி அவர்களுக்கு நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கி நம்மிடத்தில் காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகா மேடிக்கு ஒன்றிய போசலாய பிரசுத்த போர் பிரகாசம் உள்ள மனக்கண்கள் இந்த உலகத்தையே உலகத்துள்ளவிலையே பார்த்துக் கொண்டிருக்கிற மரக்கண்களை விட்டுவிட்டு இயேசுகிசையை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வலமையின்படியே விசுவாசிகளாகி நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வலமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னது என்றும் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மதக்கங்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கருத்து மின்மையில் மாத்திரமல்ல மருமையில் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தமது வலது வார்த்தைகள் செய்து எல்லாவற்றையும் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புவதற்கு நிறைவாகி சரீரமாக சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தள்ளார் என்று சொல்லிப்பவர்களில் சபையை குருத்தி விதமாக எழுதுகின்றார் உயிரோடு எழுப்பி அவர் உன்னதங்களில் உள்ள தமிழக மலது பார்த்து உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் கடற்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைவாகிய சரீரமாக சபைக்கு சபை அவருடைய பாடி அவர் தலையாக இருக்கிறாரா அவருடைய சரீரமாக சபை இருக்கின்றதா அப்படின்னா தலை இருக்கிறதால இந்த இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் இந்த தலைக்கு எவ்வளவு இனிமை இருக்கிறதோ எவ்வளவு அதிகாரம் இருக்கின்றதோ அத்தனை இந்த சரீரத்தின் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த காய அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு பிரகாசம் மனக்கண்கள் வேண்டும் என்று சொல்லியிருக்கின்ற சொல்வது மற்றவர்கள் சாயு கோப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் என்று எழுதியிருக்கின்றால் பிரியமான தேவஜான எல்லா துறை தினத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் மேலாக இருக்கத்தக்காக மனதுவாசல் உட்கார கீழ்படுத்தி அவரை எல்லாவற்றாலும் நிரப்ப சரீரமாகி சபைக்கு தலையாக தந்தார் என்று எழுதியிருக்கிறதா புரியமானவே நம்மளாறு சரீரத்தின் அங்கமாக இருக்கின்றபடினால் அவள் நம்ம எல்லாருக்கும் அந்த உரிமை புத்திர பிள்ளைகளான சுதந்திரவாதிகளுக்கும் அதிகாரங்கள் ரகசியத்தை அவர் எனக்களுக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார் என்று அப்போ சராய் சுத்தப்போது சொல்லுகின்றனர் வாழ்க்கைக்கு நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டு வாக்கு நித்யஜிவனை பெற்று வியாசாரத்தின் மூலமாக ஒரேந்து பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய சுதந்திரவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றபடியே மகத்துவங்கள் இவ்வளவு அறிந்து அடைந்து கொள்வதற்கு மாஞ்சியுள்ளவர்களாக காணப்படுவதோடு கூட அடைந்து கொள்ளாதிக்கின்ற மக்களுக்கு இதை அறிவிப்பதற்கும் நாம் தாகமுள்ளவர்களாக மாற வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகின்றார் இதை தமிழக குமாரனை புறஜாதிகளுக்கு சுயசேஷமாக அறிவிக்கும்படி என்னை தெரிந்து கொண்டார் என்று பவுல் சொன்னது போல ஏசு கிறிஸ்துவை நாம் உலகத்துக்கு அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றோம் அவர் மூலமாக பெற்றிருக்கின்ற நன்மைகளை குறித்து அவர்களோடு இணைந்திருக்கிற இணைப்பு குறித்து அவருடைய ஜீவனை பெற்றிருக்கின்ற மகா மேன்மையான காரியங்களை குறித்து அவருக்கு சுதந்திரவாதிகளாக இருக்கிறோம் என்கின்ற சிவிகார தன்மையை குறித்து சரியாக புரிந்து பிறருக்கு சொல்லுவோம் கருத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமை மறுபடி நாம எல்லாரும் கருத்தரசோத்தரிகோம்